வணக்கம் நச்சினையின் செய்தி சேவை பனிரெண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு மாசி மாதம் எட்டாம் நாள் திங்கட்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் ஹேமா ஸ்ரீதர் தமிழக செய்திகள் தேனி மாவட்டம் போடி அருகே குரங்கணி காட்டு பகுதியில் ட்ரக்கிங் சென்ற நாற்பது மாணவிகள் காட்டுத்தீயில் சிக்கினர் இதில் ஒன்பது பேர் மீட்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கும் விவகாரத்தில் அதிமுக எம்பிக்கள் ராஜினாமா செய்ய போவதில்லை என்று தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் புதிய கட்சியின் பெயர் அறிவிக்கும் விழாவை மதுரை மாவட்டம் மேலூரில் நடத்தப்போவதாக டி டிவி தினகரன் அறிவித்துள்ளார் போக்குவரத்து விதிமீறல் இருந்தால் வாகனம் ஓட்டுபவர்களை நிறுத்த வேண்டாம் அதற்கு பதிலாக புகைப்படம் அல்லது வீடியோ எடுக்குமாறு போக்குவரத்து போலீசாருக்கு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி உத்தரவிட்டுள்ளார் ஊழலை என்று எதிர்த்தேனோ அன்றை நான் அரசியலுக்கு வந்துவிட்டேன் என்று ஐ ஏ எஸ் சகாயம் தெரிவித்துள்ளார் நீலகிரி மாவட்டம் தேவலா பந்தலூர் பகுதிகளில் கடந்த பல ஆண்டுகளாக ரகசியமாக சுரங்கம் அமைத்து சட்டவிரோதமாக தங்கம் வெட்டியெடுக்கப்பட்டு வருவது தெரியவந்துள்ளது அம்பாசமுத்திரம் பகுதிக்கு இனப்பெருக்கத்திற்காக வெளிநாடுகளில் இருந்து அதிக அளவில் பறவைகள் வர தொடங்கியுள்ளன இந்திய செய்திகள் கொலை செய்தவர்களை நானும் எனது சகோதரி பிரியங்காவும் முழுமையாக மன்னித்துவிட்டோம் என்று காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி உருக்கமாக தெரிவித்துள்ளார் வேளாண் கடன் தள்ளுபடி மானியம் அளித்தல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் புனேயில் இருந்து நடந்து மும்பை வந்துள்ளனர் இன்று அவர்கள் அனைவரும் மாநில சட்டப்பேரவையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த உள்ளனர் மனம் திறந்து சரணடைந்த ரவுடிகளுக்கு உத்தரப்பிரதேச போலீசார் மாலை அணிவித்து மரியாதை செய்ததுடன் அவர்கள் உறுதி அளித்துள்ளனர் ஒடிசா மாநிலத்துக்கு அந்தஸ்து வழங்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அம்மாநில முதல்வர் நவீன் பட்நாயக் கோரிக்கை விடுத்துள்ளார் தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் ஓட்டுநர் உரிமம் சிறுவர்களை கார் மற்றும் இருசக்கர வாகனங்கள் ஓட்ட அனுமதித்த அறுபத்தி ஒன்பது பெற்றோர்களுக்கு நாட்கள் வரை சிறை தண்டனை அளிக்கப்பட்டுள்ளது மொரீஷியஸ் நாட்டிற்கு ஐந்து நாள் அரசுமுறை பயணமாக ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் சென்றுள்ளார் தொடர்ந்து பதவியில் நீடிக்க வகை செய்யும் தீர்மானம் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது வடகொரிய விவகாரம் குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பும் சீன அதிபரும் தொலைபேசியில் முக்கிய ஆலோசனை நடத்தினர் இலங்கையில் முஸ்லீம்களுக்கு எதிரான வன்முறைகள் குறித்து ஓய்வு பெற்ற மூன்று நீதிபதிகள் அடங்கிய குழுவினர் தீவிர விசாரணை நடத்துவார்கள் என்று அதிபர் மைத்ரிபாலா சிறிசேனா அறிவித்துள்ளார் நேபாள பாராளுமன்றத்தில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் கே பி சர்மா ஒளி வெற்றி பெற்றார் உலகின் மிகவும் ஆபத்தான நகரமாக மெக்சிகோவின் லாஸ்கப நகரம் முதலிடம் வைக்கிறது வணிகச் செய்திகள் ஜவுளித்துறையில் எலக்ட்ரானிக் டெக்ஸ்டைல் பிரிவு விரைவில் தொடங்கப்பட இருப்பதாக அமைச்சர் ஓ மணியன் தெரிவித்தார் ரூபாய் ஐம்பது கோடிக்கும் மேலான வங்கிக் கடன்களை பெறுவதற்கு பாஸ்போர்ட் தகவல்களை அளிப்பதை கட்டாயமாக்க அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் இதன் மூலம் மோசடி செய்தவர் வெளிநாட்டுக்கு தப்பிச் செல்வதை தடுக்க முடியும் என நிதி சேவைகள் செயலர் ராஜீவ் தெரிவித்தார் சர்வதேச தங்கம் விலை உயர்ந்ததால் சென்னையிலும் ஒருபோனுக்கு ரூபாய் நூற்றி இருபத்தி ரூபாய் இருபத்தி விற்பனையானது இப்போது நடைமுறையில் உள்ள ஜிஎஸ்டி வரி செலுத்தும் முறை மேலும் மூன்று மாதங்களுக்கு நீட்டிக்கப்பட இருப்பதாக மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தெரிவித்துள்ளார் விளையாட்டுச் செய்திகள் மெக்சிகோவில் நடைபெற்ற உலக கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியில் இந்தியாவின் அகில் ஷியோரன் வெற்றி பெற்று தங்கம் வென்றுள்ளார் ஆஸ்திரேலிய அணிக்கு இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் தென்னாப்பிரிக்க போராடி முன்னிலை அமெரிக்காவின் தெற்கு கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் படைத்து மைக்கேல் நார்மன் டெக்ஸாஸில் நடைபெற்ற நானூறு மீட்டர் தடகள போட்டி ஒன்றில் பந்தய கடந்து சாதனைள்ளார்ப்பந்துட்டிங்கல் மாவட்டத்தில் நேற்று முதல் பதினெட்டாம் தேதி வரை நடக்கிறது இந்திய அணி பங்கேற்கும் வெளிநாட்டு தொடர்களில் மாற்றம் கொண்டுவரப்பட இருப்பதாக இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் தலைமை செயல் அதிகாரி ராகுல் ஜோரி தெரிவித்துள்ளார் இந்திய பெண்கள் ஹாக்கி அணி தென்கொரியாவுடன் மோதிய ஐந்தாவது ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது மறைந்த நடிகை ஸ்ரீதேவிக்கு சிஐடி காலனியில் உள்ள அவரது இல்லத்தில் நடைபெற்ற சடங்கில் அஜித் ஷாலினியுடன் வந்து அஞ்சலி செலுத்தினார் நடிகர் ரஜினிகாந்த் 15 நாள் பயணமாக இமயமளிக்கப்பறப்பட்டு சென்றுள்ளார் அங்கிருந்து பாபா குகைக்கு சென்று வழிபட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் அரசியலில் நான் வளர்ச்சி பெறுவதற்கு சினிமாவால் கிடைத்த புகழ் மட்டும் போதாது என ஈரோடு மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் செய்து மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமலஹாசன் தெரிவித்துள்ளார்